நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர தொழிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பழமேலு சிறுகீரையின் மருத்துவ பலன்களை பார்ப்போம் வாங்க சிறுகீரையை எடுத்துட்டு வரதுனால கண் காசம் அதாவது கண்ணில் எரிச்சல் கண் புகைச்சல் இதை போக்கக்கூடியது கண்ணில் வராமல் தடுக்கக்கூடியது நம்ம சின்ன வயசுல இருந்தே சிறுகீரையை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தனாலே கண்ணில் புற ஏற்படுவது தடுக்கப்படும் சிறுநீர் பாதையில் உள்ள அழற்சியை போக்கக்கூடியது சிறுகீரை சிறுநீரை பெருக்கக்கூடியது சிறு கீரையை நம்ம அன்றாடம் சூப்பா வச்சு பருகிட்டு வந்தனாலே நம்ம வாய்ப்புண் வயிற்றுப்புண் ரசவாதம் பித்தவ மயக்கம் தாவரங்களால் ஏற்படக்கூடிய விஷத்தன்மை இவை எல்லாத்தையுமே போக்கக்கூடியது சிறுகீரை கற்களை கரைக்கக்கூடியது அதாவது சிறுகீரையோட சிறுகீரையோட வேர் அதை சூப்பா வச்சு பருகிட்டு வந்தனாலே கற்களை கரைக்கக்கூடியது சிறு கீரை சூப்பா பண்ணி நம்ம குடிக்கும் அது வந்து நர்வைன் டானிக் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி புத்தி கூர்மையே வயதானவர்களுக்கு நரம்பு குறைபாடுகள் ஏதாவது இருந்தாக்கூடியது மென்டல் அதாவது மனச்சோர்வையும் போகக்கூடியது என்ன நேர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்